நாட்டிறை நேயர்களுக்கு வணக்கம் சமரசவல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மெக்சிகன் பீன் டோட்டியாஸ் செய்ய தேவையான பொருட்கள் தோட்டியா என்கிற மக்கா சோள சப்பாத்தி தேவையான அளவு ரெட் பீன்ஸ் ஒரு கப் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப கொடை மிளகாய் தேவையான அளவு வெங்காயம் தேவையான அளவு லெட்யூஸ் தேவையான அளவு முட்டைகோஸ் தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அலப்பைனோஸ் தேவையான அளவு ஆலி ஃப்ரூட்ஸ் தேவையான அளவு சீஸ் தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு ஆப்ஷனல் செய்முறை முதல்ல நம்ம மக்காச்சோள சப்பாத்தி வந்து ரெடிமேடாக கிடைக்குது அது வாங்கி வச்சுப்போம் ரெட் பீன்ஸ் இருக்குல்ல அதை வந்து நைட்டே ஊற வச்சுருவோம் மணி நார் நல்லா ஊறட்டோன்னு அது காலையில் எடுத்து அந்த தண்ணி எடுத்துட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தே தேவையான அளவு தண்ணி விட்டு விசில் கொடுத்து ஒரு ஏழு எட்டு விசில் கொடுத்து வேக வச்சு அதை எடுத்துடுவோம் அதை இறக்கினதும் இந்த சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து அதை அரைச்சிடுவோம் ஒன்றும் பாதிமா ஒரு கொஞ்சம் குறை குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் காயெல்லாம் இப்போ ஜூலியன்ஸாக இதில் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து முட்டை கோசு இதில் ஜூலியன்ஸாக ஜூலியன்ஸ்லாம் இந்த வத்தி குச்சி மாதிரி இருக்கலாம் மெல்லிஸா அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ் பார்த்து வச்சிருவோம் வானல் வச்சிடலாம் வானல் குழாய்ந்ததும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குழந்ததும் இதை அரைச்சி வச்சுருக்க பீன்ஸ் அதில் போட்டுவிடுவோம் போட்டு நல்லா வதக்கிப்போம் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வேக வச்சு இறக்கிடுவோம் இறக்கிட்டு அதை ஆற வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருவோம் தவா வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் இந்த தோட்டியாக இருக்குதுலையே ஒரு மக்காச்சோள சப்பாத்தி எடுத்து அதில் போட்டு அதனால் ஒரு சைடு சுடுவோம் ஒரு சைடு சுட்டதும் அது அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் அதாவது மேல் சைடு வந்து அடியில் போகிற மாதிரி அடி பாகம் வந்து நல்லா வெந்திருக்கும் இல்லையா மேல் பாகம் கொஞ்சமாதான் வெந்திருக்கோம் அந்த கொஞ்சமா வெந்த பாகம் அடியில இருக்கிற மாதிரி மேலே நல்ல வெந்த சைடு இருக்க மாதிரி பிளேட்ல வச்சிருவோம் எடுத்து நல்ல வெந்த சைட்ல என்ன பண்ணுவோம் ஒரு ஓரத்துல அந்த ரெட் பீன் மசாலா இப்போ ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா அதை எடுத்து வச்சிருவோம் அதுக்கு மேல இந்த கேப்சிகம் ஆனியன் லெச்சூஸ் முட்டை கோஸ் இதெல்லாம் எடுத்து பண்ணிக்கொள்ளே பொடியாக கட் பண்ணி அதை வச்சுருவோம் வச்சுட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் லைட்டாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு தேவையான அளவு அலப்பினோஸ் அது போட்டுவிடுவோம் அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே ஆலிவ் ஃப்ரூட்ஸ் வச்சிருவோம் ஆலிவ் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு இன்னும் காரம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா ரெட் சில்லி போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லை அதுக்கு சீஸ் துருவல் வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம இது வந்து அந்த சப்பாத்தியை அப்படி பாய் உருட்டுற மாதிரி உருட்டணும் நல்லா உருட்டிட்டு அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கணும் சீஸ் இருக்குல்ல அதனால ஒட்டிக்கும் நல்லா அழுத்தின ஒட்டிக்கும் ஃப்ளாட் பண்ணிவிட்டு நல்லா அதே பண்ணும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவ வச்சுருவோம் தவ வச்சுட்டு தவை காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றுவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஃப்ளாட் பண்ணியிருக்க இந்த சப்பாத்தி எடுத்து அது மேலே வச்சு ஒரு சைடு நல்லா வேக வச்சுட்டு ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பாமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மெக்சிக்கன் பீன் டொட்டியா தயார் இதை நம்ம பிளேட்டில் எடுத்துவிட்டு அதை வந்து கட் பண்ணி அழகாக பரிமாறணும் ட்ரை பண்ணி பாருங்க உருவங்களை மீண்டும் சந்திப்போம்